तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபய விநாஷாயமே குர்வங்கம் லிதிம் லோச்சலு ஆவிர் தொடர்ந்து நிமிச்சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணுகிறார் அற்புதமான ஸ்லோகங்கள் எவனொருவன் வேதோக்தமேவ குர்வானகா கர்மான்னு சப்ளை பண்ணிக்கணும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மத்தையே செய்து கொண்டு நிசங்ககா நிச்சங்கஹான்னா அர்த்த காம ஈடுபடாமல் விரும்பாமல்னு அர்த்தம் நிச்சங்கஹான்னு சொன்னால் டென்ஷன் இல்லாமல் பண்ணுறதுன்னு ஒரு அர்த்தம் இந்த கிக பலன்கள் விஷய சுக பலன்களை விரும்பாம செய்கிறதுன்னு ஒரு அர்த்தம் வேதோக்தம் கர்ம ஈஸ்வரே அர்ப்பித்தம் வேதோக்தமான கர்மத்தை ஈஸ்வரனிடத்தில் அர்ப்பணம் பண்ணுறான் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நிசங்கா விகத ஜுவரஹாம்பர் பகவான் அதாவது பொறுமையா தர்மமாக அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு ஈஸ்வர்ப்பண புத்தியோடு இருப்பானே அவனுக்கு என்ன ஆகும்னா நைஷ்கர்மியம் சித்தி லபத்தே நைஷ்கர்மிய சித்தியை அடைவான் நைஷ்கர்மிய சித்தின்னா மோக்ஷம் கர்மமற்ற நிலையை மீண்டும் பிறப்பற்ற நிலையை சம்சாரமற்ற நிலையை அவன் அடைவான் அப்போ இந்த பலன் அடைவான் இந்த பலன் அடைவான்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்ருதியில அப்படின்னு சொன்ன நம்மளை வந்து அதில் ஈடுபடுத்துறதுக்காக எப்படி ஒரு குழந்தைக்கு தேனில் மருந்தை குழைச்சி கொடுக்குறோமோ அப்படி ஸ்ருதி பேசுகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னால் சில ஸ்லோகங்களில் பார்த்தோம் நாம் அதை சொல்கிறாரு இங்கே பலஸ்ருதி ரோஜனார்த்தா ஃபலஸ்ருதிகினா என்ன அர்த்தம் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அங்கே போய் அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்கே அதெல்லாம் என்னதுன்னா நம்மளை டெம் பண்ணுறதுக்கா உனக்கு நல்ல உடம்பு கிடைக்கும் நல்ல சுகங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறது ஆனால் அதெல்லாம் பரிச்சின்னம் அதெல்லாம் நமக்கு முழுமையான சுகத்தை கொடுக்க முடியாது அதில் நிலையிற தன்மை இருக்குது திருப்தியை கொடுக்காத தன்மை இருக்குது அடிமைப்படுத்துகிற தன்மை இருக்குது ஆகினாலும் அதில் இருக்கிற குறையெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் இவனுக்கு அதில் வைராக்கியம் வந்து ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சிடுவான்னு அர்த்தம் ரோச்சனார்த்தா பலஸ்ருதி பலஸ்ருதி எல்லாம் சும்மா நம்மளை அதில் ஈடுபடுத்துறதுக்காக இந்த க நல்ல காரியத்தில் தூண்டி தர்மத்தில் நம்மளை தூண்டி நம்மை முன்னேற்றுவதற்காகத்தான் அப்படி சொல்லியிருக்கே தவிர அந்த பலல்ல தாற்பயம் இல்ல அர்த்தகாவ விஷய சுகங்கள்ல தாற்பயம் கிடையாது புனர்ஜென்மாவில தாத்பரியம் கிடையாது மோக்ஷத்தை அடையிறது தான் கர்மாவுக்கும் பரம்பரையா நோக்கம் பரம்பரையானா நேரடியா இல்லை ஞானத்தின் மூலமாகத்தான் அதுக்கும் நோக்கம் என்னன்னா மோக்ஷத்தை கொடுக்கறதுதான் நோக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆவிர்ஹோத்திரர் நிமிச்சக்கரவர்த்திக்கு அற்புதமா உபதேசம் பண்ணுகிறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருக்குறில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான